وبارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவடுகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தையும் விட்டும் தன்னையும் பாதுகாத்து தன்னுடைய பராமரிப்பின் கீழ் உள்ளவர்களையும் பாதுகாத்து வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் செய்து கொள்கின்றேன் அன்பு கக்களையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களேன் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் எந்த குறையும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திருப்திகரமான ஒரு சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும் என்று அநேகமான மனிதர்கள் விரும்புகிறார்கள் ஒற்றொத்தமாக எல்லாருமே விரும்புகிறார்கள் சந்தோஷமாக வாழுவதை விடவும் ஹதியாக வாழ்வதை விடவும் சட்டிஸ்பாக்சனோட வாழுவது மன திருப்தியோட வாழுவது இது முக்கியமானது சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் வரும் போகும் அது வந்து போய்கொண்டே இருக்கும் சென்ற செவ்வாட்கிழமை நாங்கள் திருநாள் கொண்டாடினோம் அன்றைக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்லை இந்த உலகத்தில சந்தோஷங்கள் வரும் போகும் அது நிலையானதல்ல இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்டா நாளுக்கு ஒரு துக்ககரமான செய்தி கேள்விப்படும் உலகத்தில் சந்தோஷமாக வாழுவதை விடவும் சட்டிஸ்பாக்ஷனோட வாழுவது முக்கியம் மன திருப்தியோட அன்புக்குரிய நண்பர்களை சம்பவர்களே இது எப்படி அடைந்து கொள்ள முடியும் மன திருப்தியோட வாழுவதென்றால் என்ன சந்தோஷமாக வாழுவதென்றால் என்ன உலகத்தில் பண் சாப்பிட்டோம் உடுத்தோம் வீடு கட்டினோம் இந்த சந்தோஷம் எல்லாம் நிலையானதல்ல அவ்வப்பொழுது அந்த நேரத்திற்கு அந்த சந்தோஷம் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு கவலை ஒரு தூக்கம் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அந்த சந்தோஷம் போய்விடும் ஆனால் வாழ்க்கையில் மன திருப்தி இதை செய்திருக்கின்றேன் இப்படி ஒன்று இந்நாள் நடைபெற்றிருக்கிறது இது நடப்பதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் என்னை கொண்டுதான் அல்லா சுகத்த வேலையை நடத்தாக்கி வைத்தான் என்ற மன திருப்தி இருக்குரிய நண்பகோதரே இது உங்களை உங்களுடைய மரணப்படுக்கையிலும் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் அவருக்கு செய்தேன் இவருக்கு செய்தேன் அதை செய்தேன் இதை செய்தேன் என்னை கொண்டுதான் இது நடைபெற்றது என்னை கொண்டுதான் இது நடைபெற்றது நான் தான் இதற்கு மூல காரண கருத்தமாக இருக்கிறேன் இருந்தேன் என்று ஒருவர் ஒன்றை சொல்ல முடியும் என்றால் அளவிற்கு கிடைத்திருப்திது பள்ளி வாயிலுக்கு வரும்பொழுது அவதானித்தேன் வெளியிருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் பள்ளி வாயிலுடைய ஊழியர்கள் தண்ணீர் பண்ணிட்டுக் கொண்டிருந்தார்கள் கியூல் அளிக்கிறார்கள் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் தண்ணீர் குடிப்பதை விடவும் மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது மிகவும் நல்ல ஒரு கர்மம் என்று நினைத்து அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் தண்ணீர் குடித்து தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விடவும் பிறருக்கு தண்ணீர் கொடுத்து தண்ணீர் புகற்றி கிடைக்கக்கூடிய சட்டிஸ்பாக்சன் இருக்கிறதே அதனுடைய மௌத்து வரைக்கும் எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் அதிலே நின்ன ஒன்றே அவதானித்தேன் நாங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்கிறோம் ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது நல்ல ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்வயரன் பாதுகாக்க முடியும் பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை எப்படி கட்டி எழுப்ப முடியும் பிளாஸ்டிக் இல்லாத உலகத்திற்கு எப்படி நாங்கள் உலகத்தை ஆரம்பிக்கலாம் ஏனென்றால் இவைகளுடாக கடல்ல வாழக்கூடிய மீன்கள் கூட கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடல்ல வாழக்கூடிய மீன்கள் கூட நாங்கள் பாதிக்கக்கூடிய கஷ்டப்பட்டு வாராண்டம் இருந்தால் ஆயிரம் பேருக்கும் எம்எல் தண்ணி போத்தலை கையில கொடுத்தால் கொடுப்பவர்களுக்கு அது ஒரு நல்ல கருமம் தான் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் ஒரு நாளைக்கு ஆயிரம் போட்டல் என்று சொன்னால் முப்பது நாளுக்கும் அதை ஆயிரம் போட்டல் என்பதை கவனித்துக் எங்கைத்து சேரும் அது காபேஜுக்கு பைத்து சேரும் அதனால வரக்கூடிய என்வாய்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பாதகம் என்வாயன்மெண்ட்டு விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அவதானிப்பது மட்டுமல்ல இதற்கு என்ன சொல்கூஷன் பிரச்சனையை யாருக்கும் சொல்லலாம் இதற்கு தீர்வு இதற்கு எப்படிப்பட்ட தீர்வை கொண்டு வர முடியும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்படியாக நாங்கள் சிந்திப்போம் நாங்கள் சிந்திப்போம் என்ன தீர்வு கொடுக்க முடியும் பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விடவும் தீர்வுகளை சொல்லி பிரச்சனைகளை பேசுவது மிக ஆரோக்கியமானது எனவே யோசியுங்கள் இந்த நாட்டில் உலகத்தில் இப்பொழுது பேசிக் ஒரு தலையெண்டன் தான் என்பல் வெதர் சேஞ்ச் குளோபல் வெதர் எல்லாம் என்று சொல்லி பிளாஸ்டிக் எங்களுடைய சூழல் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் சொல்ல வேண்டும் பிளாஸ்டிக் இதுல பிளாஸ்டிக் பாதிக்கிறது இல்லை நாங்கள் நாங்கள் பாதிக்கிறது எல்லாம் என்வாய்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாதிப்போம் உலகம் பேசக்கூடிய மொழி அது இஸ்லாம் பேசக்கூடிய மொழி பன்னிக்கு வரும் பொழுது வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிடுவது ரொம்ப இன்பமாக இருக்கிறார் ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் பக்கத்தில் தொடக்கூடியவனுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விடவும் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதகத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்க மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதை விடவும் சட்டிஸ்பேக்ஷன் ஆகோட இருந்து வாழ்ந்துவிட்டு மவுத்தாகுவதற்கு நாங்கள் வழிய பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது பலகீனம் இருக்கிறது பழக்கம் அல்லகீனம் எங்களோட வீக்னஸ் என்னஸ் சந்தர்ப்பத்தை நழுக விட்டு விட்டு கவலைப்படக்கூடிய மக்கள் தான் நம்ம அநேகமானவர்கள் சென்ற மாசம் நோம்பு அநியாயம் நல்லத விவாதத்து செய்ய இருந்துச்சு நல்லத செய்ய இருந்துச்சு இப்படி எல்லாம் நடக்க இருந்துச்சு என்று சொல்லி இப்ப வருத்தப்படக்கூடிய மக்கள் நம்மில் பல பேர் இருக்கிறார்கள் ஆனா சென்ற மாதத்துடைய ரமவானை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் அது கொஞ்சம் பேர் தான் சொல்ல தும்மினல் அவ்வளே சொல்ல தும்மினல் ஆகிறீர்கள் அது கொஞ்சம் பேர் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் ஒன்றை ஞாபகம் கொள்ளும் போ சந்தர்ப்பம் உங்களுக்காக கிடக்க மாட்டார்கள் சந்தர்ப்பம் உங்களுக்காக எதிர்பார்த்து நிற்க மாட்டார்கள் சந்தர்ப்பத்தை நீங்க பாவித்துக் கொள்வதுதான் வரலாறு உமர்றது எவ்வளவு தாளானோ அவருடைய ஆட்சி காலத்தில் இரவு நேரம் எங்களுக்கு தெரியும் அவருடைய இரவு நேரம் மக்கள் தூங்கினருக்கு பிறகு மதினாவில் வளம் வருவார்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்க தலைவர் ஒரு ஹலீஃபா ஒரு ஜனாதிபதி ஒரு பிரசிட பொறுப்பெண்ண மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவதானிக்கிறார்கள் அவருடைய தாருப்பா அங்கதான் ஆட்சி செய்கிறார்கள் இரவு நேரம் அப்படியே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல பார்க்கிறார்கள் புதிய ஒரு கூடாரம் அந்த இடத்தில் அப்படிப்பட்ட மீடு இருக்கவில்லை ஒரு கூடாரம் ஒரு ஹட்டடிச்சி ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிரசவம் பேத்துக்காக வேண்டிய ஒரு குழந்தை பேத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உமர் நோக்கி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஹலீபா என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தவும் இல்லை அவர் போய் பார்த்தாரு எல்லாருக்கும் தெரிந்த விடயம் ஒரு தென்மணி பிரசவத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்துவிட்டு நேரா தந்தை வீட்டுக்கு போனார்கள் சுகான தந்தை வீட்டுக்கு போனார்கள் தந்த மனைவியிட்ட போய் சொல்ல இல்லை ஒரு தாய் பிரசவத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் நீ வா போம் என்று கூப்பிட ஒரு விஷ்டமான வார்த்தை நிறைந்த ஒரு கருத்து இது அவரு போல் சொல்ல இல்ல ஒரு தாய் பிரசவத்தில் கஷ்டப்பட்டு நீ வா போதை என்ன செய்ய நலவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் விருப்பம் அதை பயன்படுத்திக் கொள்ள உனக்கு ஒரு நனவு ஒண்ணு தேடி வந்திருக்கு ஒரு பெண்மணி பிரசவத்தில் உதவி செய்ய போக இல்லை என்று சொல்லி அவருக்கு பிரசவத்தில் அந்த புள்ள கிடைக்காம இருக்கவும் மாட்டாது அந்த டெலிவரி அந்த புள்ள கிடைக்கிற வேலை அது தனியே இருந்தாலும் நடந்து முடியும் ஆனா அதுல நீ பங்கெடுத்த ஒரு சந்தர்ப்பம் அந்த பாவித்துக் கொண்டதன் காரணமாக வரலாறாக மாறிவிடும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை நன்மைக்குரிய நண்பர்களை சகோதரர்களே எங்கட லைஃப் நாங்க் பண்ணினா எங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் எங்கட லைஃப்ல மத்தாக்களை சந்தோஷமாக வாழ வைத்தா அதுல எங்களுக்கு வாங்கினோம் உடுப்பு வாங்கி கொடுத்தோம் அது சந்தோஷமாக இருக்கும் செலவுல பத்து குடும்பம் பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கிறாங்க சுமாம் வாவர்களுக்கு உதவி செய்துவிட்டு மற்றவர்களுக்கு நினைவு செய்து விட்டு மற்றவர்களை தட்டி குடித்து விட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அது தெரிய பாக்கியம் அதோடைய அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இன்னும் ஒரு விடயம் அல்லாஹ் குர்வான் என்ன சொல்றான் மூணு காலம் இருக்குது மூணு காலம் நாங்கள் சொல்லுவோம் எதிர்காலம் வர இருக்கிற காலம் நாளைக்கு சொல்றாள் எங்க எல்லாரையும் பார்த்து நீங்க உங்களோட காலத்த பத்தி பேசி பியூச்சரை பத்தி பிளான் பண்ணி அவங்களோட பிரசெண்டை நாசமாக்கிக் கொள்ள வாங்க சுகம் டோன்ட் பி சாட் கவலப்படவும் பயப்படவும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நினைச்சி நீங்க பயப்படவும் வாழும் நேற்று என்ன நடந்து சிதி என்ற நினைச்சு கவலைப்படுவோமா இன்னைக்கு இருக்கிறோம் அநேகமானவங்க கையில பணம் இருக்குது இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் என்று கவனிக்கலாம் இல்லை ஒரு கூட்டத்தில் கையில பணம் இருக்குதுமா சா நல்ல வெல்த் இருக்குது பேங்க் பேலன்ஸ் வெரி ஹை நல்ல இருக்குது கையில் ஆனா செலவழிக்கிறாங்க தெரியுமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்ப இதுக்கு செலவழிச்சு சம்பாதிச்ச பணம் என்று சொல்லி ஒரு கூட்டம் செலவழிக்க இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க செலவழிக்காத்து காரணம் என்னென்னா இது நாளைக்கு தேவைப்படும் என்று சொல்லி ஒரு கூட்டம் நாளைக்கு தேவைப்படும் என்று சொல்லி கஞ்சத்தனம் செய்வாங்க இன்னொரு கூட்டம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்று சொல்லி கஞ்சத்திறன் செய்வாங்க கடைசிக்கு பார்த்த யார் என்ஜாய் பண்றது யாரு பாவிக்கிறது அன்புக்குரிய நண்பர்களின் சகோதரே அல்லா குரான் சொல்லக்கூடிய புத்திமதிதான் ரப்பூ அவண்ட நாட்டம் இல்லாம எதுகுமே நடக்க மாட்டாள் எந்த அளவுக்கு சொல்லுகிறான் ஒரு மரத்தில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலைச்சீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் நடைபெற மாட்டாது என்று குரான் மிக தெளிவாக சொல்லிவிட்டவர் அதற்கு மேலும்படியாக சொல்லுகிறது உட்கார்ந்து கொண்டு நினைச்சோம் பிரகாரம் தான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் என்னால உங்களால் செய்வதற்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுப்பதல்ல அல்லா சொல்றான் உங்களுக்கு ஒன்றை நாடவும் முடியாது என்னுடைய நாட்டம் இல்லாமல் எனவே அன்புக்குரிய நண்பர்களை சப்போதனே வாழ்க்கையில நாட்டில் பெற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில ஒரு பைனான்சியல் கிரைசஸ்ல ஒரு பொருளாதார நெருக்கடியில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில ஞாபகம் இருலாவை மறந்து யாரும் திங்க் பண்ண வாங்க தேவையான பாதுகாப்புகளை செஞ்சு கொம்போ தேவையான நம்பிக்கைகளை செஞ்சு கொண்டு அது வேறு விளையாடும் எப்படி என்கிற பணத்தை பாதுகாத்துக் கொள்ளேனும் அதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அந்த முயற்சிய லீகல் நாட்டு சட்டத்தின் பிரகாரம் என்ன இருக்கிறதோ அதை செய்து கொள்ளுங்கள் பிரச்சனையே கிடையாது ஆனா அல்லாவ மறந்து பேசக்கூடாது அல்லாவ மறந்து கலைக்கக்கூடாது இதனுடைய விளைவு என்ன தெரியுமா சூசை வரலாறு போனே வெல்த் இருக்குது அந்த வெல்தனேஜ் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தா சுபானம்மா அவருக்கு கடந்த காலம் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு வாழ்றதுக்கு வெல்த் இருக்கு அவருக்கு கடந்த ஐம்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்றத்துக்கு அவருக்கு வெல்திருக்குது ஆனா அவருக்கு மன உளைச்சல் அவருக்கு ஒரு வகையான டென்ஷன் அவருக்கு ஒரு வகையான ப்ராப்ளம் இப்படி போனால் என்ன நடக்கும் தெரியாது அதனுடைய முடிவு சூசைடா பெற்றது வாழ்க்கையில ஞாபகத்துக் கொள்ளும்போது பயப்பிடவான நிலைமைகள் பெண் பிரிவு தற்காலிகமானது நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் 2009 எப்படி வாழ்க்கை இருந்தது அந்த அளவுக்கு மக்கள் இந்த நாட்டினுடைய மீடியா முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு மென்டல் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சுபா நவ்வா அது நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை பள்ளி வாயிலும் பயங்கரவாதம் மதுரஸாவும் பயங்கரவாதம் பெண்களுடைய உடையும் பயங்கரவாதம் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய தனியார் சட்டமும் சார்ந்த அனைத்துமே இந்த நாட்டுக்கு ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு நைன்டீன் ஏப்ரல் இருந்து அது டிசர் ஆச்சதுல ரெண்டுடம்ஜ் பெக்கும் ஒரு மாதிரி கொரோனாவிலிருந்து விடுபட்டு உலகம் துறப்பட்டு உலகத்தில் எங்கேயும் போகலாம் வரலாம் எந்த வரக்குள்ள இப்ப நாட்டில் ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் இப்ப நெருக்கடி என்கிற அசட் எல்லாம் அப்படியே விலை குறைஞ்சித்தது வெளிவில்லா பயிர் இதுக்கு என்ன செய்யலாம் நீ அன்பாக சொல்றேன் இஸ்லாமத்தில் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு மூணு விடியம் கட்டாயம் வேணும் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு மூணு விஷயம் கட்டாயம் இந்த மூணுல ஒன்று இல்லா போனாலும் மக்கள் மைக்ரேட் ஆகுவாங்க அந்த ஊர்ல மக்கள் இருக்க மாட்டாங்க அதனால தான் இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் தந்த குடும்பத்தை குடும்பம் என்று ஐம்பது பேரில் இரண்டு பேர் தண்ட மனைவிஜர் தண்ட மகன் இஸ்மாயல் இந்த ரெண்டு பேரையும் கொண்ட போய் அந்த மக்கா முக்கர்மாவுடைய பாலைவிடத்தில் விட்டு விட்டு வரும் பொழுது மூணு துவா கேட்டாங்க உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது எனக்கும் உங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் இருக்க முடியாது முதலாவது கேட்ட இப்ராஹிம் அலிஸ்லாம் தந்த குடும்பத்தை தந்த மனைவியையும் தந்த பிள்ளையையும் விட்டுட்டு போற வழியில மூணு துவா கேட்டாங்க முதலாவது கேட்ட துவா என்ன ஒரு பாதுகாப்பான ஒரு என்வென்ட் குடும்பத்துக்கு கொடுத்து விடுவாயாக குடும்பம் இருக்கக்கூடிய ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைத்துவிடும் பாதுகாப்பு வருடமாக வாழ்ந்த தமிழ் சமூகத்துக்கு சேஃப்டி பாதுகாப்பு பிரச்சனை இருந்துச்சு அவர்கள் மைக்ரேட் ஆனார்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சேஃப்டி இல்லாத ஒரு வாழ்க்கை கடையை மூடிட்டு வந்து அடுத்த காலையில் இந்த கடைக்கு என்ன நடக்கும் ஒன்னும் தெரியாது பாதுகாப்பு என்பது முக்கியம் எந்த ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது முக்கியம் சேஃப்டியானவர் என்பது இரண்டாவது இப்ராஹிம் இஸ்லாம் சுபானந்த ஆச்சரியமான துவா இரண்டாவது பொருளாதாரத்தை வளமானதாக ஆக்கி வச்சு விடுவார்கள் இந்த குடும்பத்துக்கு எசன்சியல் சாப்பாடு அல்ல வைத்த நிறத்திருத்துக்குரிய சாப்பாடு அல்ல குடும்பத்துக்கு பலவருக்கத்தை உணவாக கொடுப்பாய் பலவருக்கம் என்பது உலகத்தில் யாருமே பார்க்கிறது இல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் தனது குடும்பத்துக்கு துவா கேட்டது ஒரு சஸ்டைனபிள் எக்கானமி சுபகன ஒரு நிலையான ஒரு பொருளாதார இருக்க வேண்டும் அவர் அதனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா அவர்களுக்கு பொருட்சும் கிடைக்கணும் சந்தோஷமாக வாழும் மூணாவது ஒரு குவாலிட்டி வேணும் அதுக்கு அந்த ரசூல் அனுப்பி வச்சது அவரது அவரோட ஆசான் அவரோட டீச்சர் குடும்பத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்லதை தப்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்து விழுந்து எனக்கு அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே இந்த நாட்டினுடைய சஸ்டைனபிலிட்டி இந்த மூணு இருக்கிறது சேப்டி முதலாவது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கலாம் சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு வேணும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கூட வந்தது என்ன நேஷனல் செக்யூரிட்டி என்பதை வச்சுக்கொண்டு நாட்டுக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நேஷனல் செக்யூரிட்டி தேவை கட்டாயம் வேணும் அதனால் தான் இஸ்லாத்தில போர்டரை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு துவா செய்யப்பட்டிருக்கிறோம் எல்லைகளை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இவைகளை கருத்தில் வைத்துக் கொண்டு கருத்தில் வைத்துக்கொண்டு கவலைப்பட வேண்டிய எங்களுக்கு வயது ஐம்பது என்று இருந்தால் இந்த ஐம்பது வருட கால வாழ்க்கையில நாங்க சந்தித்ததுன்னா நாங்கள் ஜேவிபியை பார்த்தோம் எல்டி யை பார்த்திருக்கின்றோம் இந்த நாட்டில் முஸ்லீம்களை பயங்கரவாதி என்று சொல்லி சித்தரித்து இந்த நாட்டில் அடாவளித்தனம் செய்ததை பார்த்திருக்கின்றோம் நாடு முடக்கப்பட்டிருந்தது ஒரு கொரோனா என்பதை நாங்கள் பார்த்தாலும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது முடிவுகளை பார்க்கும் பொழுது நிலவாகத்தான் இருக்கிறது எனவே அல்லாஹ் அவனுடைய விடயத்தில் எப்பொழுதுமே நிகழ்க்கக்கூடியவன் அவனுடைய திட்டம் அவனுடைய திட்டம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது அவன் என்ன திட்டம் திட்டான் பின்னாடி என்ன இதற்கு பின்னாடக்கூடிய கைதுகள் என்ன எனக்கும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாற்றம் யாருக்கும் அல்ல அந்நாயக்காரன் அல்ல அல்லாஹ் எதையாவது எனக்கு உங்களுக்கு செய்வார் என்றிருந்தால் அது ஒரு தாயும் தந்தையும் என்னையும் எங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போய் இன்ஜெக்ஷன் அடிக்கும் பொழுது அந்த பாடு உஷ்டமாகத்தான் அடிச்சுத்தான் ஆக வேண்டும் பிள்ளையினுடைய பியூச்சருக்கு மகாரங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஒரு பத்து வயசு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள அந்த உண்மைக்கும் வாப்புக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அது பண்ணித்தான் ஆக வேண்டும் அது பண்ணினால் உயிர் வாழ முடியும் என்றால் விருப்பப்படுவாங்க அதே போல பெரிய ஒரு நிலைமை கருத்து கிடையாது என்ன நலவு என்ன என்பதை அவன் மட்டும் அறிந்தவராக இருக்கின்றான் எனவே முடிவுகள் நல்லதாகத்தான் இருக்கும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை பாதுகாப்பான முன்னெச்சரிக்கையான சில நடவடிக்கைகளை நாட்டு சட்டத்தையும் அவதாரத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு செய்து கொள்வதில் எந்த வகையான குற்றமும் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மருள் செய்யுவானா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே பிரமதானை வலியுறுத்தி வைத்து விட்டது போன்று ஹஜ்ஜையும் வரவேற்றிருக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் ரமதான் போய்விட்டது ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டது ஹஜ்டயமாக வந்துவிட்டது என்று அர்த்தம் இலங்கையிலிருந்து எனவே ரமவானை வலியுறுத்தி வைத்தது போன்று ஹஜ்ஜை வரவேற்று இருக்கின்றோம் இதுவரையில யாரு யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ தயவு செய்து ஹ்ஜுக்கு நீயத்து வைத்துக் கொள்ளுங்களா ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாமத்தினுடைய ஐந்து தெரு கடமைகள்ல ஐந்தாவது மிக முக்கியமான கடமை அல்லாவுடைய வீட்டை தரிசிப்பதே என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குடும்பம் சகிதம் மனைவியையும் அழைத்துக் கொண்டு யாருக்கெல்லாம் கடமையை நிறைவேற்றுவதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் அஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அவருக்கு என்னென்ன அணுகுமுறைகள் இருக்கவோ முறைகள் இருக்கவோ அந்த முறைகளை எல்லாம் சரியாக செய்து முடிப்பதற்கு அல்லா நாம் அனைவருக்கும் நாங்களோ பாவைகள் பாவங்களுக்கு சாட்சிகள் சாட்சியங்கள் மிகமே தேவையில்லையா அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாப்பாயாக இந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பாயா இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நிலைப்பாட்டு நிலையானதா எங்களுடைய நாடு யாரு எங்களுடைய நாடு யாரு நாட்டை பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் இந்த நாட்டிலே பள்ளி வாயில்கள் யாராம் மதரசாக்கள் யாருலாம் பஹ்பராக்கள் யாருலாம் இன்னொரு நலவுகள் நிறைந்த ஒரு நாடு யாருலாம் இந்த நாட்டை பாதுகாப்பாயா இந்த நாட்டு இறமைகளை பாதுகாப்பாயா தாங்கள் செய்த தவறுகளை மன்னித்துக் கொள்வாயா எங்களோட வாழ்க்கையை மனத்திருத்து நிறைந்த வாழ்க்கையாக்கி வைப்பாயா சட்டிஸ்பாக்சன் நிறைந்த வாழ்க்கையாக்கி வைப்பாயா